பித்தமே விதையமே <childrenst delays> मम निधये, மேவே சுவஜேவேலோ தஷூர்த்தயே நமஹா இதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பேசிய விஷயங்கள் விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன் திரும்பி அதோட அதோட தொடர்ந்து கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன் மனிதன் அறிவாற்றலினால் மட்டுமே சிறந்து விளங்குகிறான் இது ஒரு கருத்து சொன்னேன் இந்த அறிவினுடைய பெருமையை அறிந்து கொள்ளவும் இந்த அறிவை நாள்தோறும் வளர்க்கவும் இந்த அறிவை பிறருக்கு வழங்குவதற்காகவும் அவன் நூல்களை இடைவிடாமல் கற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அடிப்படையாக நல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச பிறகும் கூட வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சாஸ்திரங்களை படிப்பது நம்முடைய தலையாய கடமை படித்து கொண்டே இருக்கணும் ஒரு நாளும் படிப்பை நிறு நிறுத்தக்கூடாது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது பெரியவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இல்லை படிக்கிறதை எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய சிந்தனைகள் சீராகும் சிந்தனைகள் சீராக சீராக செயல்களும் சீராகும் அமைதியும் நாள்தோறும் கூடும் வாழ்நாள் முழுவதும் இன்பம் கூடி வருமே தவிர ஒரு நாளும் துன்பம் இருக்காது ால சாஸ்திரங்களை படிக்கிறது இது ஒரு அம்சம் இதில் யாரும் சோம்பேறித்தனப்படக்கூடாது படிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனப்படக்கூடாது படித்ததை வந்து எடுத்து சொல்றதுலையோ எடுத்து சொல்றது காட்டிலும் கடைபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றதும் முக்கியம்தான் அதனால அதில் இருக்கிற தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தர்மானுஷ்டானந்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மனித பிறவியினுடைய மேன்மையை சொன்னேன் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் மனித பிறவி ரொம்ப அபூர்வமானது அரிதானது இதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கு இருந்தாலும் நாளைக்கு இருப்போங்கிறதுக்கு ஒன்றும் உறுதி கிடையாது நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு நேற்றைக்கு இருந்தார்கள் இன்றைக்கு இல்லைங்கிற பெருமையை உடையது இந்த உலகம் ால இந்த உடம்பு எப்ப வேணாலும் அழிஞ்சு போகலாம் ஆகவே இது நாசமா போகக்கூடிய தன்மை உடையது நாசம்னா என்ன அழியறதுன்னு அர்த்தம் இந்த சரீரமானது அழியக்கூடிய தன்மை படைத்தது ஆகவே இருக்கிற வரைக்கும் பாபம் பண்ணக்கூடாது ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்துல ஒரு இடத்துல சொல்றாரு சுகத கிரியத்தே ராமா போக பஷாத்தந்த ஷரீரே ரோகா எப்ப லோகே மரணம் சரணம் ததப்பி நான் முன் சத்தி அதாவது உலக இன்பத்தை அனுபவிக்கிறபோது சுகமா தான் இருக்கு அப்புறம் பார்த்தா அந்த சுகத்தை அனுபவிச்சதுனால சரியா பயன்படு உடம்பை சரியா பயன்படுத்தாம இன்பங்களுக்கே போகத்துக்கே கொடுத்ததுனால உடம்பெல்லாம் வியாதி வருகிறது நல்லா பண்ணினாலே வியாதி வருகிறது அக்கிரமம் வியாதி வராம எங்க போ ஆகையினால பஷாத் ஹந்த ஷரீரே ரோகா ஷரீரம் வந்து ஒரே வியாதிமயமாகி விடுகிறது எப்படி இருந்தாலும் நம்ம சாகத்தான் போறோம் எத்தியப்பி லோகே மரணம் சரணம் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சாவில் தான் முடிய போகிறது அதனால ததப்பின முஞ்சி பாபாச்சரணம் இந்த பாபத்தை ஆச்சரிப்பதை அப்பொழுதும் மனிதன் விடமாட்டேன் என்கிறானே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுகிறார் இது எதுக்கா இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டா நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும்னு சொல்றோம் இல்லையா இப்ப இங்க வந்திருக்கோம் ஆசிரமத்துக்கு நீங்க வந்துருக்கீங்க இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவோம் சொல்றோம் இல்லையா நம்ம இங்க வந்திருக்கோம் நம்ம எப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஹோல் லைஃபுக்கே என் நினைக்கக்கூடாது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லவனா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு என் நினைக்கப்படாது அது ரொம்ப ரொம்ப அனுகூலமானது நல்லதும் கூடாது ஆகையினால பா எப்படி இருந்தாலும் நமக்கு கடைசியில் மிச்சம் என்னென்ன மிச்சம் என்னென்னு கேட்டால் மரணம் தான் மரணம் அடையிற அடையிற போது நம்ம சந்தோஷமாக சாகணும் வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுற போது துக்கப்படக்கூடாது நமக்கு நிறைய பற்றெல்லாம் இருந்ததுன்னா தூ சாகிறதுக்கு மனசு வராது அப்போ பற்று இல்லாமல் நம்ம மரணத்தை அடையணும்னு சொன்னால் வாழ்க்கை சரியாக இருக்கணும்னு சொன்னால் இப்போ மரணம் சரியா இருக்கணும்னா வாழ்க்கை சரியாக இருக்கணும் மரணம் அடையிறப்போ சந்தோஷமாக நம்ம சா மரணம் அடையணும்னா ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு ரெடியான தெரியான அளவு சரியான அளவில் தயாராக இருக்கிற அளவில் நம்ம வாழ்க்கை இருக்கணும் நாளைக்கு செத்து போயிடுவோம்னு நினச்சி நாளைக்கு செத்து போயிடுவோன்ட்டு போய்ட்டு அப்புறம் நல்லது எப்படி பண்ணுறது இன்றைக்கே பண்ணிடுவோம்னா அப்புறம் நாளைக்கு அதே நாளைக்கு செத்து போயிட்டா இன்றைக்கி சாயங்காலம் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அதுக்குள்ளே நல்லது பண்ணிவிடுவோம் அப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம மனசில் எப்போவுமே எப்போ வேணாலும் உயிர் போயிடும் ஆகையினால இப்போவே நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் அதுக்காக வேண்டிய செத்து போயிடும் செத்து போயிடும் நான் ஒரு அந்த ஒரு ஒரு பய உணர்ச்சியை உண்டு பண்ண நான் விரும்பலை அந்த அர்த்தத்தில் சொல்லலை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் இறக்கிறதுக்கு தயார் அதனால எப்பவுமே சரியா வாழ தயார் இந்த எண்ணம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குமேயானால் அவனுக்கும் நல்லது எல்லாருக்கும் இதைத்தான் நம்முடைய இந்த சிந்தனைய ரீதியில்தான் இந்த சிந்தனை ஓட்டத்துல தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் எல்லாரும் நிம்மதியாக வாழ முடிஞ்சது யாருக்கும் சண்டை போட்டுக்கிறது இல்லை பிரச்சனை கிடையாது பிரச்சனைகள்லாம் மிக குறைவானது இப்பெல்லாம் நம்ம பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமா இல்லை இருக்குது நாட்டில எல்லாம் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை பற்றி நான் பேசல பிரச்சனைகளை குறைவான வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவேன் கூடாது முழுக்க பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு நான் ஒன்றும் சொல்ல போறது பிரச்சனைகள் குறைவான ஒரு வாழ்க்கையே நாம் நினைக்கக்கூடாது சில பேருக்கு பிரச்சனை இல்லைன்னா தூக்கம் வராது பிரச்சனை தீந்து போயிடும் போல் இருக்கேங்கிறான் ஆனால் அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் கடவுளை பற்றி நினச்சி இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டுருக்கிறதுங்கிற பற்றி அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே கடவுள் பிரச்சனையே கடவுள் அதனால என்ன எங்கேயாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான் இல்லாட்டி பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான் இதுதான் அவங்களுக்கு வேலை ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது அது இங்கிலீஷில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து அதாவது பிறருடைய துன்பத்தை ரசிக்கிறது சாடிஸ்ட் சேடிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா இவங்க வந்து இந்த சேடிஸ்டு வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்று உண்டு பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இந்த சில பேர் கிள்ளின்றே இருப்பான் அவன் அழுகிறத பார்த்து இவனுக்கு ஆனந்தம் கிள்ளின்றே இருக்கிறது குத்துறது சொல்கிறாங்க சில இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு எப்படி தான் மனசு இருக்கிறது அதாவது குழந்தைகளெல்லாம் ஒட்டகத்தோட பச்சை குழந்தைகளை ஒட்டகத்தோட காலில் கட்டி ரேஸ் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கண்ணா என்ன கல்ச்சர் அப்படி இல்லை அது சொல்கிறாங்க அது அப்படி இல்லை அது நடக்கிறது அதை தடவை செய்யணுங்கிறான் ஹியூமன் ரைட்ஸ் அங்கே மாத்திரம் போகாது ஏன்னா அவன் காசு கொடுத்து விடுறான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எங்கே வந்து காசு கொடுக்கறே அங்கே தான் சண்டைக்கு போவான் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு அது மனித உரிமை இயக்கம்னு ஒன்று அது வந்து ஒரு கண்துடைப்பு கமிஷன் தான் அது சும்மா அது உண்மையை கண்டுபிடிக்கிறதா பிரச்சனைக்கு தீர்வுகளை அது சரியாக சொல்லுகிறதா அது எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அங்கே போகணும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இடத்துல மனித உரிமை கமிஷன் குறை சொல்லலை அது உண்மையிலேயே அதனுடைய தர்மத்தை அது கடைபிடிக்கிறதா அதுதான் கேள்வி மனித உரிமை கமிஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல அதை ஒழுங்காக மனித உரிமை கமிஷன் கடைபிடிக்கிறதான்னு பார்த்தா அதுலேயே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த பாப்பாச்சரணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை நான் தொடங்கினேன் முக்கியமாக மனித பிரிவியோட மேன்மையை புரிந்து றைக்கு நாம் வேண்டுமான இறப்பதற்கு தயார் அந்த மனப்பான்மை நல்லா வளரணும்னா வாழ்க்கை சரியா இருக்கணும் அதுக்கு தர்மானுஷ்டானம் முக்கியம்ங்கிறத நான் சென்ற வகுப்புல சொன்னேன் தர்மங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தர்ம வாழ்க்கைன்னு பேர் இப்போ இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொட்டீன் இருக்கு இந்த ரொட்டீனில் வந்து உங்கள் விருப்ப வெறுப்புக்கு இடம் இருக்கோ நம்ம சௌரியத்துக்கெல்லாம் பண்ண முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு பேருனா போடா போகிறதுன்னு விட்டுடுவோம் அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் உங்களுடைய விருப்ப வெறுப்புக்கு இடம் கிடையாது நம்ம எந்த சட்டம் போட்டிருக்கோமோ அந்த சட்டத்தின்படி நம்ம வாழ்கிறோம் நமக்கு வந்து காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்சதோ பிடிக்காட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம் சரிப்பா ஒரு ஞானதீபிகாவோட சட்டம் என்னென்னா காலமுறை எழுந்தாகணும் நம்ம வந்து பயிற்சி செஞ்சாகணும் உடம்பு சரியில்லை பலது சரியில்லைங்கிறது அது வேற விஷயம் ஆனா வந்து நம்ம தன்னஞ்சறிவது பொய்ய இருக்கு ஆஹ் என்ன நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு சொன்ன விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கேள்வி கேட்காம கடைபிடிக்கிறது நீங்க ஏன் இதை வந்து முன்னாடி வைக்கப்படாதா யோகாசனத்தை அப்படி வைக்கப்படாதா இதை இப்படி செய்யக்கூடாதா அதை அப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்கறதே கிடையாது சாமியார் சொல்லிட்டாரப்பா சாமியார் நமக்கு கெடுதல் சொல்ல மாட்டார் நல்லது தான் சொல்லுவார் நமக்கு பிடிக்காட்டாலும் கஷ்டமாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு அந்த கேள்வி கேட்காம அதை ஒத்துக்கிறோம் இல்லையா அதுதான் தர்மம் தர்மசாஸ்திரமே அதுதான் ஏன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அப்புறம் ஆனந்தமாக இருக்கும் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாக இருக்கிறவது ஆரம்பத்தில் கடினம் ஆனால் பெரியவங்க வீட்டிலேருந்தே இது பழகிட்டோம்னா ரொம்ப சௌரியம் அப்பா அம்மாவே இப்படி இருந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம பெரிய பாக்கியசாலிகள் தான் அப்பா அம்மா கிட்ட இருந்தே இந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அப்படியெல்லாம் அமைஞ்சிடுச்சுன்னு சொன்னா சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு ராஜா இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா மக்கள் தர்மமாக வாழ்கிறார்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த காலத்து அரசனுடைய கடமை இந்த காலத்து அரசன் வந்து அப்படி இல்லாம் கிடையாது பைசா வந்தா போரும் அதான் அந்த காவலன்னு பேர் அரசனுக்கு ஏன் தெரியுமா காவலைன்னா எதை காக்கிறது தர்மத்தின் காவலை மக்கள் வந்து தர்மமாக இப்போ வந்து சில ஊரில் குளமெல்லாம் போட்டிருப்பான் குளத்துக்கு காவல் போட்டிருப்பான் அந்த குளத்தில் வந்து சோப்பு போட்டுடக்கூடாது தண்ணி குடி தண்ணீர் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காவல் காத்துட்டே இருப்பான் எதுக்குன்னா ஜனங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் காவல் துறைன்னு எதுக்கு இருக்குது என்னதுக்கு இருக்குது காவலுக்கு காவலுக்குன்னு ஒரு துறை எதுக்கு அப்ப வந்து மக்கள் வந்து தப்பு பண்ணி ஆகணும் அவன் நடக்காது இப்போ இது பாருங்க அதாவது அரசாங்கம் வந்து மக்களை வந்து நல்லா இருக்கிறதுக்கு சட்டம் போட முடியுமா நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் போடுறதில்ல தப்பு பண்ணினா இந்த தண்டனை கொடுப்பேன்னு தான் சொல்லுமே தவிர கல்ச்சரை ஒன்றும் அரசாங்கம் கிரியேட் பண்ணாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுகிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பாலான அம்சம் தண்டனை சட்டம்தான் இந்த தப்பு பண்ணால் இதுக்கு இந்த தண்டனை அந்த தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனை அந்த தண்டனையும் பைசா கொடுத்தா போயிடும் பாருங்களேன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு குண்டு வச்சவங்களுக்கு அவன் வந்து தூக்கு தண்டனை போட்டிருக்கான் அத உடனே அவன் வந்து அதுக்கு அதுக்காக வந்து அப்பீல் பண்ண போறேன்ங்கிறான் இது பண்ண போறேன் அப்படிங்குறான் அது மாத்திரம் இல்ல அதுக்கு யாரோ உதவி பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து அஞ்சாண்டு கடுங்காவல் தண்டனை பத்தாயிரம் ரூபா அபராதம் என்ன பெரிய ரூபா இது குண்டு வைக்கிறவனுக்கு அதான் பத்தாயிரம் ரூபா அபராதம் பத்தாயிரம் ரூபா அபராதம்னு சொன்னா இது என்ன ரூபா அவன் குண்டே தயார் பண்ணுறவனுக்கு இவ்வளோ காரில் வர்றவனுக்கு பத்தாயிரூபா சுண்டாக்கா நம்ம சட்டம் இப்படி இருக்குது நம்முடைய அழகு இவ்வளோ அழகு இருக்குது இருக்கட்டும் போயிட்டு போகிறது இதை பற்றி பேசுகிறது என்னுடைய தாத்பரியம் இல்லை நம்ம கலாச்சாரம்தான் நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்ம பழகிற சமுதாயம் இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கே தவிர அரசாங்கம் நம்ம மன அமைதிக்காக உழைக்காது உழைக்கணும் ஆனால் உழைக்கிறது இல்லை வெளிநாட்டிலாம் பார்த்தா ஒரு ஒரு ஒவ்வொரு பிரஜையையும் நாட்டு அரசாங்கம் வந்து தன்னுடைய குழந்தையாக கருது சிங்கப்பூர் அரசாங்கத்தை போய் பார்த்தா சிங்கப்பூர் பிரஜைகளை வந்து அரசாங்கம் தன்னுடைய குழந்தையாக கருதுகிறது ஒவ்வொரு ம பிரஜையும் அப்போ நமக்கே வந்து கடவுளை கூட நம்பாமல் வாழ்ந்துடலாம் அரசாங்கத்தை சார்ந்து வாழ்ந்துடலான்னு தோன்றுகிறது ஆஸ்திரேலியா அரசாங்கமாக இருக்கட்டும் அதனால தான் நிறைய பேர் அங்கே ஓடுறாங்க ஏன் அங்கே போகிறாங்கன்னா ஒரு சேஃப்டி இருக்குது செக்யூரிட்டி இருக்குது பாதுகாப்பு இருக்குது இங்கே வெடிஞ்செழுந்தா எல்லாருக்கும் பைசா தர வேண்டியிருக்கு அதுக்கே நேரம் சரியாக போகுது அப்படியே கொடுத்தாலும் அவனுக்கும் திருப்தி இல்லை கொடுத்த நமக்கும் திருப்தி இல்லை வாங்கினவனுக்கும் திருப்தி இல்லை இப்படியே எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுறது இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால் தர்மங்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம விரும்பி கடைப்பிடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளுடைய நம்முடைய மேன்மைக்காகத்தான் சாஸ்திர உபதேசம் பண்ணுகிறது நம்முடைய மேன்மையை நாம் அடையணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் கருணையோடு நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆக என்னால் என்னுடைய விருப்ப வெறுப்புக்கு இதில் இடமே கிடையாது அப்படின் சொல்லி நாமளாக ஆசைப்பட்டு காலையில் ஓடி வரணும் கடவுள் பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசையாக வரணும் சந்தோஷமாக வரணும் பாராயணம் பண்ணுறபோது மன மகிழ்ச்சியோடு சொல்லணும் இப்படி வந்து மாட்டின்ட்டோமே தெரியாத்தனமாக இப்படி பிறந்துட்டோமே உலகத்தில் அப்படின்னு நொந்துக்கப்படாது ரொம்ப ரொம்ப அதை வந்து சந்தோஷமாக பண்ணணும் அதை விருத்தி பண்ணணும் அதை ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் நம்ம வந்து பெரியவங்க சொல்லிக் கொடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறிவுபூர்வமாக அதை செய்யணும்னு சொன்னால் பண்ணணும்னு ஆசை வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எண்ணம் அது ஆனால் வந்து இது தனி மனிதனை மாத்திரம் சார்ந்ததாக இல்லை இது நாங்கள் அனுபவிக்கிற சிக்கல்கள் என்னென்னா சமுதாயம் முழுவதும் தப்பாகவே நடந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தனை பிடிச்சி நீ தர்மமாக இருந்தால் அது சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போது சில பேர் கேட்பாங்க சுவாமி நான் மாத்திரம் நல்லவனாக இருந்து உள்ள ஊர் முழுக்க அக்கிரம் எப்படி சுவாமியும் நல்லவனாக இருக்கிறது எல்லோரும் கேட்பாங்க எல்லோரும் கேட்பாங்க ஊரில் வந்து அப்புறம் வந்து என்னது அம்மனமாக தெரிகிற ஊரில் கோமணம் கட்டினமாக முட்டாள்தான் அப்படி ஒரு பழமொழியே இருக்கு அப்படி வந்து அது மாதிரி எல்லாருமே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற போது நான் மாத்திரம் ஒருத்தர் யோக்கியனாக இருந்து என்ன சுவாமி பிரயோஜனம் நீ நிம்மதியா இருக்கணும்னா நீ யோகியமா இரு அப்ப அவனை மாதிரியே நிம்மதி இல்லாமல் தவிக்கணும்னா நீ அயோக்கியனா இரு தகுதி உள்ளவனா நல்லவனா வாழணும்னா நீ உனக்கு நிம்மதி வேணும்னா நான் நல்லவனா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா அது உனக்குத்தான் பிரயோஜனம் நல்லவனாய் இருக்கிறதுனால மற்றவனுக்கு பிரயோஜனமா சமுதாயத்துக்கு பிரயோஜனமாங்குறது அப்புறம் பார்ப்போம் நிச்சயமா சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இருக்கு சந்தேகமே கிடையாது ஆனா நல்லவனாய் இருக்கிறதுல பெரிய நன்மை யாருக்குன்னா எனக்குத்தான் நன்மை இருக்கு விருப்ப விருப்ப தூக்கி எரிஞ்சுட்டு சொன்னபடி கீதையில் அன்னைக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கேன் சொல்லல கிருஷ்ணர் சொல்லி இருக்கார் அர்ஜுனா செய்ய தகுந்தது செய்யத்தகாததை பற்றி அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரமே பிரமாணம் சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகளை அறிந்து அதன்படி நீ வாழ்வாங்கு வாழ்வாயாக அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார் அதனால ஏன் விருப்ப விருப்ப தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு பிடிக்காட்டாலும் நான் நல்லதெல்லாம் செய்வேன் சாஸ்திரம் வந்து எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கோ எதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா தெரிகிறதோ அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் அதை எப்படியாவது நீக்குவதற்கு நான் முயற்சிப்பேன் ஆகவே சாஸ்திரம் எதை கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அதை நான் ஒதுக்கி தள்ளுவேன் சாஸ்திரம் எதை செய் என்று சொல்லி இருக்கிறதோ அது எனக்கு பிடிக்காட்டாலும் செய்வேன் இதுதான் தர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படும் என்று கேட்டால் உலகத்தில் அமைதி உண்டாகும் வாழ்க்கை சீராக போ நமக்கே நம்ம நம்மக்கிட்ட ஒரு தெளிவு இருக்குதுன்னு வச்சுப்போம் அது கே சழப்பமே இல்லையே நம்ம யார்ட்டையும் போக வேண்டாம் எந்த ஜோசியர்கிட்டையும் போக வேண்டாம் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே ஒரு பரிகாரமும் தேவையே இல்லை தர்மத்தை நல்லா அனுஷ்டிக்காதவனுக்கு தான் பரிகாரம் எல்லாம் அதிகமாக தேவைப்படும் தர்மத்தை ஒழுங்கா பண்றவனுக்கு பரிகாரம் தேவையாரங்களெல்லாம் தர்மத்தை ரொம்ப விடாமல் கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனைகளே குறைவா தான் வரும் அது என்ன சொல்றது எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய்கிறார் திருவள்ளுவர் எதிரதா காக்கும் பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சி முன்னாலேயே அவன் ஒருத்தன் ஜாக்கிரதையாக காரியத்தை பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வராதுங்கிறார் வள்ளுவர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே குறைவு இல்லை தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால எல்லோருக்கும் அமைதி உண்டாகும் நீங்கள் இன்னும் இன்னும் அது மாத்திரமில்லை தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் சமுதாயத்துலையும் முன்னேறுவான் சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு குட் ப்ளம்பராக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா உங்கள் வேலையை ஒழுங்காக எலக்ட்ரீஷியன் நல்ல எலக்ட்ரீஷியனாக இருந்தால் அவருக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா நல்லதுக்கு மதிப்பு இல்லைங்கிறது உண்மையா மதிப்பு இருக்கு காலம் இல்லைங்க இவர் எங்கேயோ ரொம்ப நல்லவர் மாதிரி இவர் நல்லவர் பொய்யான தன்மை வந்து ஆபாசனா புரிஞ்சிட்டு இருக்கார் போலி இவர் போலி நல்லவர் போலி நல்லவன் தான் நல்லதுக்கு காலம் இல்லை உண்மையான நல்லவன் வந்து நல்லதுக்கு காலம் இருக்கு நல்லவன்லயே போலி நல்லவனும் உண்மை நல்லவனும் ரெண்டு பேர் இருக்கான் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ உண்மையான நல்லவன் வந்து நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையவே அவன் பிரயோகமே பண்ணுறது இல்லை சும்மா ஜோக்குக்காக சொல்கிறது உண்டு ஆனாலும் கூட அந்த நல்லது அவன் விட போகிறது இல்லை நல்லது பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த நல்லதுக்கு மதிப்பு கிடைக்கலன்னா நல்லது விட்டுருவான் அது ஃபேக்கு போலி அது தானே போலிக்கு இன்னொரு பேர் ஃபேக் ரொம்ப நாளைக்கு இருக்க சில பேர் பக்தி பண்ணுற மாதிரி தான் சாமியை விழுந்துக்கு போடுவான் எதுவும் கிடைக்கலன்னா அவ்வளோதான் சாமிக்கு கூட நிறுத்திடுவான் அதான் நான் கேட்டதெல்லாம் அவர் கொடுக்கலை அப்படின்னு நிறுத்திவிடுவான் ஆக நல்லவனே ரெண்டாக பிரிக்கிறேன் பார்த்துங்க போலி நல்லவன் உண்மையிலேயே நல்லவன் உண்மையிலே நல்லவன் அறிவு நல்லவன் போலி நல்லவன் தற்காலிக உணர்ச்சி பூர்வமான நல்லவன் ஏதோ நல்லவனாக இருக்கணும்னு சும்மா அப்படியே நல்லவனாக இருக்கான் அவ்வளோதான் ஏதோ இமோஷனல்ல நல்லவனாக இருக்கான் ஆனால் அது அறிவு பூர்வமான தான் நெனைச்சி நிற்கும் நல்லவனாய் இருக்கிறதுக்கு காரணம் நான் நல்லவனாயிருக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மையை நான் அறிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதனால நான் நல்லவனாயிருந்தேன்னா நான் நல்லவனாய் இருக்கிறது நிலைச்சு நிற்கும் இல்லை அப்புறம் என நான் வந்து அது நினைச்சு ஆனா அறிவு இருந்தேன்னு சொன்னா நிலச்சு நிற்கும் அப்படி இல்லைன்னா நிக்காது அவ்வளவுதான் ஏதோ தற்காலிகமா ஊர்ல பத்து பேர் நல்லா இருக்காங்க அவங்க அது போனா இவனும் கெட்டு போயிடுவான் ஏன் நல்லவனா இருக்கும்னு புரிஞ்சு வாழும் ரொம்ப ரொம்ப முக்கியது இப்போ தர்மமாக இருக்கிறது நல்லவனாக இருக்கிறதுலாம் ஒரே அர்த்தத்தில்லாம் சொல்கிறேன் ப்ளம்பருக்கு டிமாண்ட் இருக்குது நல்ல பிளம்பருக்கு நல்ல எலக்ட்ரீஷியனுக்கு டிமாண்ட் இருக்குது யார் ஒழுங்காக பண்ணினாலும் நல்லா சாமியார் பேசுகிறாருன்னா டிமாண்ட் இருக்கா இல்லையா சாமியாருக்கும் டிமாண்ட் இருக்குது நல்லா பூஜை பண்ணுறாருன்னா அவருக்கு டிமாண்ட் இருக்குது யாரெல்லாம் ஒழுங்காக காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது இதுலேருந்து என்ன தெரிகிறது சமுதாயம் தன்னை அறியாமலேயே நல்லதை விரும்புகிறது இயற்கையாகவே நமக்கு நல்லதில் விருப்பம் இருக்கு ஆனால் அதில் அறிவு தெளிவு இல்லாததுனால நாம் நல்லது ஒழுங்காக கடைப்பிடிக்கிறது இல்லை நமக்கு மாத்திரம் நல்லதில் ஒரு விருப்பு வந்து ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னா அவரை அசைக்கவே முடியாது ஏன்னா நல் ஒரு ஒரு நல்ல காரியம் செய்யற போது என்னுடைய மன அமைதியை நான் அந்த இன்பம் எனக்கு கூடுறது எனக்கு தெரிகிறதுங்கிற போது நான் எப்படி அதை மிஸ் பண்ணுவேன் விடத்துக்கு நான் தயாராக இருக்க மாட்டேன் ஆக தர்மத்துக்கு இப்படி அர்த்தம் புரிஞ்சுங்க ராகவேஷஷ ராகித்யம் தர்மஹா விருப்பு விருப்பின்றி செயல்படுவது அதுதான் தர்மம் தர்ம அனுஷ்டானம்னு பேர் சித்பானந்த சுவாமி இந்த அப்படியே தர்மத்தின் திருவுருவமாகவே இருந்தாங்க நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் கூட அவரோட ஒப்பிட்டு பார்க்கறோம் தூசி பெற அது மாதிரி அப்படி ஒரு தர்மத்தின் திருவுருவமாகவே இருப்பார் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் அவ்வளோ தூய்மையாக இருக்கும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல எத்தனை நாள் அப்படி வாழ்ந்திருப்பார் ஆகையினால இப்போ தர்ம அனுஷ்டானங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சு நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு நமக்கு ஆசை வரணும் இன்னொரு விளக்கம் தர்மத்துக்கு நமக்கு எதை பிறர் செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்யக்கூடாது பிறர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் இது தர்மத்துக்கு சுருக்கமான மற்றொரு லட்சணம் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் விருப்பு விருப்பின்றி செயல் சாஸ்திரம் விருப்ப விருப்பின்றி செயல் புரிவது மாத்திரமில்லை சாஸ்திரம் சொன்னபடி வாழ்வது தர்மம் சாஸ்திரத்துக்கு ரொம்ப கருணை நம்ம நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசை அம்மா எப்படி சங்கு புகற்றா சங்குல வந்து பாலை புகட்டுறாளோ வற்புறுத்தி புகற்றாளோ அது மாதிரி இதை செய்ய இதை செய்யாதே இதை செஞ்சா இது நல்லது இதை செஞ்சா இதை செய்யலைன்னா பாபம் இதை இந்த தவறை செஞ்சியான்னா இது பாபத்தை கொடுக்கும் அதுக்கு என்னெல்லாம் நரக தண்டனைகள் படித்தா புசம் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்ன நரகம் கிடைக்கும் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படி சாஸ்திரம் வற்புறுத்தி சொல்றது கருணை யார் நமக்கு சொல்லுவா நல்லத சொல்றதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு என்ன அப்பா அம்மாவே பிஸி குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியல ஏன்னா அவங்களால முடிஞ்சது பணம் மாத்திரம் சேர்த்து வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு பண்பாடு வேணும் கலாச்சாரம் வேணும்னு எந்த அம்மா அப்பான்னு நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கிறது தான் கருத்தாக நினைக்கிறாங்க அப்படி பணம் சேர்த்து வச்சா அந்த பணத்தை வச்சு நம்மளை காப்பாற்றுவான்னு வேற இவங்களுக்கு வருது தவறான ஒரு நம்பிக்கை வேறு கடைசியில் அந்த பணத்தை வச்சுன்னா அவன் வியாபாரம் பண்ணிட்டு நீ போய்ட்டு வாங்குகிறான் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை என்ன இவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கஷ்டப்படாது குழந்தைங்க கஷ்டப்படாமல் அமைதியாக வாழணும் அப்படின்னு அப்பா அம்மா ஒரு ஒரு அம்மா அப்பாவும் இப்போ நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வரும வந்துடக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான் நல்லது ரொம்ப சந்தோஷம் கொடுங்க ஆசிரமம் எதாவது இருந்தால் அங்கே பார்த்து போய்க்கோங்க இல்லாட்டி ஓல்டேஜ் ஹோமில் கொண்டே விட்டுறேன் மாதம் இவ்வளோ ரூபா கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட எனக்கு அன்பு காட்ட என்னால் முடியாது ஏன்னா நான் அன்பு காட்டுறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு அந்த ஆளோட அன்பு எனக்கு தேவைப்படுறது ஆகையினால் நான் வந்து நீங்கள் பண்ணி நான் அதே தப்ப நான் என் பையன்கிட்ட பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் போய்ட்டு வாங்க ஒன்று ஏன்னா நானாக சேர்த்துருது அதே தப்ப நான் பண்ண தயாராகிட்டு இருக்கேன் அப்போ தானே வழி வழியாக பரம் வாழை அடி வாழை என இந்த பரம்பரை வருமே அப்படி அப்போ வந்து விவேகானந்தர் கதையில் படிக்கிறோம் விவேகானந்தரோட அப்பா சும்மா தானம் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தானம் பண்ணுறாரு அப்போ அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி இருக்கு விவேகானந்தரோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ ஐயோ பையனுக்கு உள்காசம் இல்லாமல் போயிடும் போல் இருக்கு வீடு தரித்திரத்துக்கு வந்துவிடும் போல் இருக்கு இவ்வளோ பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்காரு தானம் பண்ணுறாரு பையனுக்கு என்ன இவர் சேர்த்து வைக்க போகிறாருன்னு அந்த அம்மாவுக்கு கவலை உடனே அவங்க அப்பாட்ட போய் கேளுங்கிறாங்க அவங்க அம்மா எனக்கு என்ன சொத்து வச்சுருக்கீங்கன்னு கேளு உங்கள் அப்பா கிட்டே என்ன சரி அம்மா சொல்கிறாங்கன்னு விரும்பி கேட்டார் அப்பா எனக்கு என்ன சொத்து வச்சுருக்கீங்க பிடிச்சி கையை பிடிச்சி எழுதுன்னு போனார் அவங்க வீட்டில் ஒரு பெரிய நில கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி எழுதி நீ உன் சொத்து ஞான் வச்சுக்கோ என்ன நீ உன்னோட திறமையால் வளர்ந்து பெரிய ஆளாகணுமே தவிர என் சொத்தை நம்பியெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரத்துலேயே ஒன்று சொல்லியிருக்கு நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம்தான் உயர்ந்துதான் அப்பாவோடய சம்பாத்தியத்தில் வாழ்கிறது மத்தியமாம் பணத்தை வச்சு வாழ்கிறது அண்ணன் தம்பிகிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப கீழே அதமம் ஒய்ஃபோட பணத்தில் வாழ்கிறது அதமத்துலேயும் அதமமா உத்தமம் சுவாரஜிதம் வித்தம் மத்தியமம் பிதுரார்ஜிதம் இதெல்லாம் சாஸ்திரம் படித்தா தான் தெரியும் இல்லாட்டி ஒரு பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுருப்பார் மனைவி வேலை பார்த்துட்டு இருப்பா இந்த அஸ்ஸாம் பக்கத்துலாம் இதான் அவள் போய் பாவம் காட்டில் போய் சொல்லி பொறுக்கி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இவர் ஐயா வீட்டில் ஐயா ஆட்டம் விளையாடிட்டு இருப்பாரு பண்ண மாட்டார் அந்த அம்மா தான் வீட்லேயும் சமைக்கணும் அந்த அம்மா தான் வெளியில போய் க மா விறகு வரணும் எல்லா வேலையும் செய்யணும் முதுகே வளைஞ்சு போயிடும் அப்படி விறகு சுமைப்பாங்க அவங்கள உத்தமம் சுவாரிதம் வித்தம் மத்தியமம் பித்துராஜிதம் அதமம் பிராத்ருத்தம் சாத் ஸ்திரீவித்தம் மதமாதமம் கீழதிலும் கீழே மனைவி பணத்தை வச்சு வாழ்கிறதுன்னு விட்டாங்க அதனால எதுக்கு இது சொல்கிறேன்னு சொன்னால் அப்பா அம்மா எல்லாம் கொடுக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு பண்புகளைத்தான் நல்ல ஒழுக்கங்களைத்தான் வெறும் பணம் இவங்க ரெண்டு பேரும் பணம் சம்பாதிக்க போய்டுறதுனால குழந்தைங்ககிட்ட வந்து நேரமே செலுத்த முடியல நகரங்கள்லாம் அதுகளுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வருது அது வந்து லைஃப் லாங் கியூர் பண்ண முடியாது அதான் அதை பிரச்சனை சரி எதாவது சாமியார்ட்ட போய் உபதேசம் கேட்டோம் சைக்காலஜிஸ்ட்டே போயோ அங்கே போயோ இங்கே போயோ அதை க்யூர் பண்ணிடலாமாண்ணா ஹோல் லைஃப் கியூர் பண்ணவே முடியாது அது எங்கேயோ உறுத்திக்கிட்டேதான் இருக்கும் அதனால என்னன்னா அது எப்போ கியூர் பண்ணுறது அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருவான் அந்த ஃபோபியா அப்படின்னு ஒரு பேரை வச்சு பேரை வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணிக்கோமா இவனை என்னன்னா அது வந்து பையனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ இருந்தா அதுக்கு ஒரு நேமை வச்சுட்டு என்ன சொல்லுவாண்ணா இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ராப்ளம் அது ஒரு இல்னஸ்ஸு எப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக ஒருத்தர் ஒரு ஆள் இல்லாயிட்டாருன்னா ஐயோ பாவங்கிறீங்களோ அது மாதிரி சைக்கலாஜிக்கலாக இவர் என்றைக்குமே இல்லாதான் இருப்பார் அதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒன்னா எப்படி பாருங்களேன் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன கலாச்சார சீரழிவு கலாச்சார சீரழிவுனால்தான் இதெல்லாம் இதாக பணம் பிரதானம் ஆகிடுறது வாழ்க்கையில் காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை எதாக இருந்தாலும் தப்பு இல்லை இந்த இதுதான் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நமக்கு பிறர் கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நாம் யாருக்கும் செய்யக்கூடாது சம்ஸ்க சாஸ்திரத்திலே இதை சொல்லிவிட்டாங்க ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே அதான் தர்மத்துக்கு விளக்கம் இது ஒன்று அப்புறம் இன்னும் தர்மத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் சொல்கிறேன்னா நம்முடைய பெரியவங்க இது வரைக்கும் சடங்குகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா வீட்டில் அது புரிஞ்சாலும் புரியாட்டாலும் செய்யணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதுக்கு தான் இந்த சடங்குலாம் வச்சுருக்காங்களோ செத்து போனால் சட்டியை எடுத்துகிட்டு மூணு தடம் சுற்றுறாங்க உடைக்கிறாங்க மூணு தடம் ஓட்டை போடுறான் அதுக்கப்புறம் பொத்துன்னு போட்டு உடைக்கிறான் என்ன எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்குது புரியுதோ புரியலையோ நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு ரொட்டின் வச்சுருக்காங்க செத்து போனால் இதெல்லாம் செய்யணும் அந்த பணத்தை குளிப்பாட்டணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க நம்ம நகரத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் நம்மளோ பிஸி சாயங்காலம் ஆஃபீஸுக்கு போகணும்னா கொண்டு போய் நேராக கிரிமேட்டோரியத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சாச்சு முடித்தாச்சப்பா போய் சாமி கும்பிட்டுட்டேன்ட்டான் முடிஞ்சு போச்சுட்டான் இது என்ன ஆடுறது ஏன்னா இது மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம் நம்ம பெரியவங்க அதெல்லாம் இது அந்த அந்த ஜீவனுக்காகவும் அந்த ஜீவனோட தனக்கு இருக்கிற அன்பை காட்டுறதுக்காகவும் அந்த உறவுக்காகவும் பத்து நாள் தீட்டு காத்து அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு இப்போ எல்லாரும் என்ன சாமி இதெல்லாம் வந்து எப்படிங்க சுவாமி செய்வோம் சிட்டிக்குள்ளே இருக்கும் என்ன பண்ணுறது ஒன் ரீசன் மெயின் ரீசன் பணம் தான் வந்து அவங்களுக்காக பத்து நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பதினஞ்சு நாளைக்கு இதெல்லாம் பண்ணுறது இந்த சடங்கு பண்ணுறது ஏன் போச்சுன்னா பணமே வாழ்க்கை வாழ்க்கையே பணம் காசேதான் கடவுள்தான் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா ஆகையான இது வந்து பணம் பிரதானமானதுனால என்னாச்சுன்னா இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு நம்முடைய சடங்குகள் எல்லாம் நிறுத்தக்கூடாது நம்ம வீட்டில எல்லாம் குழந்தை பிறந்தா புண்ணியவாஜனம் பண்றோம் அந்த பிறந்ததுக்கு அவருக்கு வந்து அதுக்கு காது குத்துறோம் மொட்டை அடிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய சடங்குகள்லாம் பண்றோம் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் இப்போ ஆச்சரியப்படுறான் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொக்ராமே எங்களுக்கு நம்மளானால் அவனுக்கு ஷோ பண்ணுவோம் வேணா வந்து அவனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை உக்காத்தி வச்சு இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ட்ராமா போட்டு காமிச்சிருவான் அவனுக்கு இதுதான் எங்கள் கல்ச்சர்ன்னு அதுதான் நடந்துட்டுருக்கு இப்போ ஆனால் இங்கே ஊரில் காணோம் போயின்ட்டுருக்கு இது வந்து என்னென்னா ஒரு காலத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அந்த அது அப்பெல்லாம் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் நாகரீகம் தெரியாமல் அப்படிங்கிறான் ஏ இது இது இப்போ இருக்கிறதா நாகரீகம் என்ன துணியை வந்து அறவுறையாக போட்டுக்கிறதா நாகரீகம் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுன்னா அது சிகரெட்னால சுட்டுக்கணும் அங்கங்கே சுட்டு சுட்டு அது ஒரு ஒரு பேண்டை கிழிச்சுக்கணும் இங்கே ஒரு ஒரு பேண்ட்டை தொங்கணும் இப்படி அப்புறம் இன்னொரு பேண்ட்டை இங்கே கிழித்து இப்படி இப்படி இன்னொரு நல்லா தொங்கணும் இதாங்க இப்போ ஃபேஷன் என்ன சொல்கிறது பாவம் சாமியாக இருக்கு இதெல்லாம் தெரியாது நல்லாவே தெரியும் நல்ல வேலை நான் இன்னும் அந்த ஆதி கால வாழ்க்கைக்கெல்லாம் நம்மலாம் போகலை அது வந்து அது ஒரு ஃபேஷனாக இருக்குது அதெல்லாம் வந்து கல்ச்சர் இவ்வளோ மோசமாக போயின்ட்டுருக்கு ஆனா அது வந்து ஃபேஷன்கிற பேர்ல நாகரீகம்ங்கிற பேர்ல இது வந்து மனிதன் தனக்கு தானே குழி தடி குழி தோண்டிக்கிறான் இந்த ரிச்சுவல் எல்லாம் விட கூடாது தர்மா எல்லா சடங்குகளும் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து கொண்டு போய் சாக இறந்த பிறகு அதுக்கு பிறகு நாம செய்கிறோமே வருஷா வருஷம் திதி கொடுக்கிறோமே அதெல்லாம் தர்மம் அதை விடவே கூடாது ஒரு நாள் அதை விடக்கூடாது நிறுத்தக்கூடாது ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குது வெளிநாட்டுலாம் அப்படிலாம் இல்லை பையனுக்கு கிராஜுவேஷன் ஏன்னா இது நிறைய விஷயம் வெளிநாட்டோடு இப்போ ஒப்பிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா வெளிநாட்டுக்கும் நமக்கு நிறைய தொடர்புகள் ஏற்பட்டு போச்சு அப்போ ஒப்பிடாமல் பல விஷயங்களை பேச முடியாது இப்போ வந்து வெளிநாட்டிலாம் கிராஜுவேஷன் செருமனின்னு வச்சுருக்காங்க பட்ட பட்டமளிப்பு விழா இன்றைக்கி அம்மா அப்பா வருவாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது தெரியுமில்ல இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பிறந்ததுக்கு பிறகு இவருக்கு ஆசை போக மாட்டேங்கிறது இவர் என்ன சொல்கிறாருன்னா புரியமாக இருக்கிறது வேறு அன்பாக இருக்கிறது வேற இவருக்கு பற்று வேறு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை அந்த அவங்க என்ன போகிறதோ தெரில என் பையனுக்கு இன்னும் கூட புத்தி வரலிங்கிறார் இவருக்கு வருதோ வலியோ உமாக்குன்னு ஏன் வேணும் என்ன ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப புத்திசாலி பையனுக்கு முட்டாளுங்கிறாரு அவனும் அவன் பெரிய ஆளாகத்தான் இருக்கான் அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் இவருடைய திருஷ்டியில் போராது போராதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார் அப்போ அவனுக்கெல்லாம் காப்பாற்றணுமே நினைச்சுன்னு இருக்கார் நான் சொல்கிறது என்னென்னா கடமைகள் நமக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது வெளிநாட்டிலலாம் வந்து அந்த கிராஜுவேஷன் செர்மணி முடிஞ்ச உடனே அவன் தனியாக பொழைச்சிக்கணும் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த கிராஜுவேஷன் செருமனி முடிஞ்ச உடனே வெளியில பேங்க்காரெல்லாம் நிற்பான் நிறைய பேர் லோன் கொடுக்கறதுக்கு அந்த லோனை வாங்கிட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்காக இவன் வேலை செய்யணும் முன்னாடியே என்ன ஆயிடுவோம்னா பணம் வந்துடும் வீட்டுக்கு அப்புறம் இவர் பணத்தை அடைக்கிறதுக்கே வாழ்நாடு முழுக்க வேலை செய்யணும் இப்ப எல்லாருக்கும் அதுதான் வெளிநாட்டுக்கு போன ஒரு பங்களா காரு எல்லாம் வந்துடும் போகும்போதே இவன் மகா கடங்காரன் என்ன உங்களுக்கு எதுவும் தெரியுமா தெரியாது தெரியாது நிறைய எனக்கு தெரிஞ்ச அப்படித்தான் இருக்காங்க அங்கே போன உடனே இவன் மகா கடங்காரன் ஆகிடுவான் அப்புறம் அங்கே இருந்து இவன் சே லேசில் வர முடியாது நினச்சா உடனே வந்துட முடியாது என்னென்னா அந்த கடனை அடைக்கிறதா எனக்கு சரியா இருக்கும் இது ஒரு மாயதான் மோசமான மாய தான் ஃப்ரீடமே இல்லையே ஏன்னா நான் நினச்சா இவன் அங்கே போனதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு ஆசையில் பணத்தாசையில் போயிட்டேன் போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பணம் என்ன பிடிச்சுன்னு எடுத்து நான் வந்து விட முடியல இந்த கம்பளி கதை தான் இந்த கம்பளி கம்பளின்னு நினச்சி கரடி பிடிச்ச கதை தான் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த ரிஷிகேஷத்தில் வந்து இந்த ஹரித்வாரில் எல்லாம் ரிஷிகேஷன் பக்கத்துலலாம் அங்கெல்லாம் கம்பளி ரொம்ப முக்கியம் குளிர் அதிகமாக வந்துடும் இப்படியே பார்த்தார் ஒரு சாமியார் இப்படி ரெண்டு சாமியார் உட்காந்துருந்தாங்க ஆத்தங்கரை ஓரமாக இப்படி பார்த்தார் ஏதோ கம்பளி போகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னார் ஆமாண்ணா போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு இவர் கங்கைக்குள்ளே இறங்கினார் என்ன கம்பளி கம்பளி கிடைக்கணுன்ட்டு இவர் போனார் போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வர மாட்டேங்கிறார் இவர் வாயாக கிடைக்காட்டாலும் அது கம்பளி கரடி அதை நான் வந்து அதை கம்பளைன் நான் நினச்சி போனேன் அது கரடி என்ன பிடிச்சுன்னு விடுத்தோன்னா அது மாதிரி நிறைய பேர் பாவம் அப்படி சிக்கிக்கிறாங்க வெளி எதுக்கு இது வெளிநாட்டு விஷயம் நம்ம தேசத்தில் அப்படி இல்லை அம்மா அப்போ இப்போ ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது நான் இப்போ சமீபத்தில் படித்தேன் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன் நம்ம ராஷ்ட்ரிய ஸ்வயசேவ சங்க புத்தகத்தில் படித்தேன் ஒரு ஒரு அரசாங்கமே மக்களை கவனிக்கிறதுனால ம அரசாங்கத்துக்கு ரொம்ப பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு பாரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா மக்களை காப்பாற்றுற பொறுப்பு குடும்பத்துக்கு இல்லை மக்களை காப்பாற்றுற பொறுப்பு அரசாங்கத்துக்கு அதனால் எனக்கு சோறு இல்லைன்னா அரசாங்கத்துக்கு தான் போவான் எல்லாத்துக்கும் அரசாங்கம் அரசாங்கம் அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும் பைசா கொடுக்கணும் இங்கே அப்படி இல்லை ஃபேமிலி லைஃப் இருக்கிறதுனால அப்பா அம்மாவை பையன் கவனிச்சிக்குவான் அப்படி இருக்குது இப்போ அவ்வளோ மோசமாக போகலை இவங்க கவனிச்சுப்பாங்க குடும்ப கட்டு அமைப்பு இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு பாரம் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்தியாவை பின்பற்ற வேண்டும் வெளிநாட்டுக்காரன் இங்க இருக்கிறவங்க என்ன சொல்ற வெளிநாட்டுக்காரனை பின்பற்ற வேண்டும் வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்றாங்க இந்த குடும்ப அமைப்பு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சு போயிடுது என்ன சொல்லிருக்கா அம்மா அப்பாவுக்கு நீ இதை செஞ்சே ஆகணும் கடமை ஓ மனைவிக்கு நீ இதை செஞ்சாகணும் மனைவிக்கும் கடை எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம உறவுகள்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு இதை தர்மம்னு சாஸ்திரம் சொல்கிறது இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அண்ணாவுக்கு செய்ய வேண்டிய கடமை தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் ஒரே ஒன் சைடு கிடையாது சில சமயம் அப்படி ஆகிடுறது நிறைய வீட்டில் ஒன்பே தான் இவர் மாத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார் அங்கேருந்து ஒன்றும் வராது ஆ இதனால் வந்து எல்லாரும் அவங்கவங்க கடமையே செய்யணும் ஏ ப கடமைங்கிறது பல கோணங்களில் உண்டுது பொருளாதாரம் மாத்திரம் இல்லை ஒரு அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் ஒரு விசேஷம்னா ஆளாக கூப்பிட்றாங்க எல்லாம் பக்கத்தில் ஜனங்கள்லாம் சேர்ந்து வருவாங்க சமைப்பாங்க போடுவாங்க என்ன பிரச்சனை இருந்தது இதான் பணத்தில் பிரச்சனை உண்டா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு வீட்டில் கிராமத்தில் ஒரு வீட்டில் நிகழ்ச்சின்னு சொன்னால் இவங்க என்ன சமையலுக்கு ஆளாக போடுவாங்க ஒன்றும் கிடைக்க போட மாட்டாங்க பக்கத்து வீடுகளில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வருவாங்க அந்த பட்சணம் செய்கிறது இந்த எங்களுக்கெல்லாம் பட்சணந்தான் எனக்கு தெரியும் பட்சணம் செய்கிறது அதை செய்கிறது இதை செய்கிறது அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது எல்லாரும் உறவுக்கு என்ன தான் அபிப்பிராய பேதம் இருந்தாலும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை அப்படி இது தர்மம்னு சாஸ்திரம் சொல்லுது இது நம்முடைய விருப்ப இருப்பு இல்லை ஆக்சுவலாக இது தர்மம் இதை நாம் விடக்கூடாது இப்போ அப்படி இல்லை இப்போ கிராமத்தில் வில்லேஜில் இப்போ நகரங்கள்லாம் என்னென்னா அண்ணன் தம்பியே வர முடியாது அவரே அண்ணன் தம்பியா கல்யாணத்துக்கு ஒரு இது வந்து தர்மம் இந்த சாஸ்திரம் இதை தர்மம் சொல்லிடுத்து இதை வந்து நாம விட்டுக் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா எல்லாம் ஒரே ஒரு தேவத்தை எந்த தேவத்தை அது பிசாச்சை பணத்தை லட்சுமியா நம்ம கருதுறோம் பணத்தை லட்சுமியா கருதுறோம் ஏதோ ஒரு செய்கு படிச்சேன் அறிவில்லாதவனிடம் அகப்படும் பணம் பயனில்லை பணம் இல்லாதவனுடைய அறிவுக்கு மதிப்பில்லை எ அறிவில்லாதவனுடைய பணம் பிரயோஜனம் இருக்காது ஏன்னா அறிவில்லாதவன் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நன்கலம் தீமையார் திரித்தற்பாற்று அப்படின்னு குரல் சொன்ன மாதிரி பாலில் வந்து பால் பாத்திரம் வந்து சரியா இல்லாம பால் ஊத்தினோம்னா பால் கெட்டு போய்டும் இல்ல அது மாதிரி முட்டாள் கிட்ட பணம் கிடைச்சா அப்படி ஆயிடுமா திருவள்ளுவர் சொல்லிட்டார் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்பிந்த பண தெய்வத்தை அது என்ன பண்ணிவிடுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லா உறவுகளையெல்லாம் நாசம் பண்றது இந்த பணம் தான் சங்கராச்சாரியார் சொல்றாரு அர்த்தம் அனர்த்தம் அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லலை நான் பணம் வந்து நமக்கு கீழே நம்ம தர்மத்துக்குத்தான் பணமே தவிர பணத்துக்காக தர்மத்தை தியாகம் பண்ணப்படாது பணம் வந்து பணமும் தர்மம் ரெண்டும் பார்க்கற போது தர்மம் தான் நமக்கு முக்கியம் பணமே தர்மானுஷ்டானத்துக்கு தான் சாஸ்திர திருஷ்வி இருக்கு தனம் தர்மானுஷ்டான வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதாம் பாத்திரத்துவா தனம் தர்மார்த்தம் நது போகார்த்தம் அல்ல தர்மத்துக்குள்ள போகம் அடங்கியிருக்கு ஆனால் போகத்தில் தர்மத்தை காணும் தர்மத்தை கடைபிடிக்கிறவோ அது போகத்தை அனுமதிக்கிறது நம்ம உலக இன்பங்களை அனுபவிக்கலாம் ஆனால் தர்மமாக அனுபவிக்கிற போகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ வந்து தர்மம் இல்லாத போகம் தர்மம் இல்லாத போகம் தான் சமுதாயத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஏதோ பேருக்கு நாம்கே வாஸ்தேன்னு கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிடுறாங்க அவ்வளோதானே தவிர உண்மையாக எது பிரதானம் எது அப்பிரதானம்னு தெரியறதில்லை எதுக்கு ப்ரீடாமினட் ஜாஸ்தி எதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறது தெரியறதில்லை அப்ப இதை எதுக்கு அடுத்ததை சொல்ல விரும்புறேன்னா கடமைகள் எல்லாம் விடவே கூடாது கடமைகளும் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது நம்முடைய சடங்குகள் அனைத்தும் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது கடமைகளும் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த கடமையை விடுறதுக்கு அம்மா அப்பா எவ்வளவுதான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாலும் படுத்த மாட்டாங்க அப்படி கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு மனைவியே சொன்னாலும் மனைவியை சமாதானம் பண்ணி நம்முடைய கடமைன்னு மனைவிக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆக என்னால் யாராக இருந்தாலும் சரி கடமைகளை உணர்த்தணும் இப்போ வந்து நான் கல்யாணம் ஆகுறது வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகி வந்து மனைவி வந்து சொல்கிறேன் என்ன உங்கள் அம்மா அப்பாவோடு இருந்தால் நான் இருக்க மாட்டேன்பா பெரும்பாலும் அதான் ஒன்னு அவங்க இருக்கணும் இந்த வீட்டுல நான் இருக்கணும் பாட்லி பிசிக்கல் என்ன பண்ணுவான் பா அங்க இருந்து அவ ஒரு மாதிரி நினைக்கிற அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்தா எங்களுக்கும் நல்லா தரும் உங்க பேர்ல பிரிய கூடும் கதை கதை விடுவான் போகணுங்கிறதான நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தால் எங்களுக்கும் ஃப்ரீயாக கூடும் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்போம் இப்படிலாம் சொல்லிப்பான் கூட இருந்து பண்ணுற உபகாரத்துக்கு ஈடுனே ஆகுமா இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே என்னது சால் சாப்பு மெட்ராஸ் பாஷன்னா பம்மாத்து சும்மா ஏமாத்துறான் சொல்லுவான் பம்மாத்து பண்ணுறியா அதனால் வந்து இப்படியே சமாளிச்சிடுவாங்க அந்த கடமைகளை நாம் விட்டுறக்கூடாது அது நம்ம வந்து என்னென்னா கடவுள் நமக்கு நிறைய ப்ரோக்ராம் பிறக்கிற போதே போட்டு கொடுத்துருக்காரு பாருங்களேன் எங்கேயாவது அவன் மெக்சிகோக்காரெல்லாம் போய் பார்த்தேன் சில வைத்தியங்கள்லாம் வந்து ரிஷிகேஷில் இருக்குது அவன் என்னென்னே பண்ண தெரியல அவனுக்கு அவனுக்கு ஃபுல்லாக ப்ராப்ளம் என்னென்னா பிறக்கிற போதே நமக்கு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம் இப்போ ப்ரோக்ராம் இருக்கே இப்போ வந்து சாமியை என்ன பண்ணுறோம் காலையிலேருந்து நான் காலையிலேருந்து ரொட்டீன் இருக்கப்பா ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பத்தே காலையிலேருந்து பத்தெண்டு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது ப்ரோக்ராம் இல்லாம இருக்கிறவனுக்கு என்னது டபில்ஸ் மைண்ட் சொல்றோம் இல்லையா டபில் ஒர்க் ஷாப் என்ன பண்றதுக்கு போதாது தர்மத்தை கடைபிடிச்சு நம்மளால நிறைவேற்ற முடியாது ஒரு காரியம் முடிஞ்சா இன்னொரு காரியம் இருக்கு ஒரு காரியம் முடிஞ்சா இன்னொரு காரியம் இருக்கு இன்னொரு காரியம் இருக்கு என்ன பாக்யம் அது வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்கல்ல நிறைய பேர் வேலை வாய்ப்பு இருக்கு இவர் நினைக்கிற வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமையாக இருக்குது வேலை வாய்ப்புனா என்ன எல்லோரும் இப்போ படிக்கிறதுனா பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் பரீட்சை பாஸ் பண்ணணும் ஒன்றும் வியாபாரம் பண்ணணும் இல்லாட்டி வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் கூடி மட்டும் வேலையை கம்மியாக பண்ணணும் வந்து லீவெல்லாம் நிறைய போட்டுக்கணும் பணம் நிறைய வரணும் கொடைக்கானலுக்கு போகணும் தேக்கடிக்கு போகணும் மூணார் இங்கே பக்கத்தில் இருக்குது அதனால சொல்கிறேன் அதெல்லாம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் ஊரெலாம் சுற்றி பார்க்கணும் அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் நல்லா ஹோட்டலில் திங்கணும் சி டிவி பார்க்கணும் முடிந்ததுதான் இடி கர்த்தவ்யம் இட் ஈஸ் அவர் ட்யூட்டி ஆனால் இது வந்து தர்மசாஸ்திரத்தை இது இது என்ன ஒரு அளவாக இருந்தால் பரவாயில்ல இது என்ன எல்லாருக்கும் சமுதாயம் முழுக்க இந்த ஆசை கிளம்பினா சமுதாயம் எப்படி உருப்படுவோம் ஹோல் சொசைட்டிக்கு இந்த ஆசை வந்ததுன்னா சொசைட்டி எப்படி இருக்கும் ஏதோ ஒருத்தர் ராஜா இருக்கான் ஒரு பணக்காரர் இருக்கான் ஒரு செட்டியார் இருக்கார் பெரிய அந்த அந்த காலத்தில் அவர் இருக்கார் அவர் ஏதோ அனுபவிச்சுட்டு போகிறார் அப்படின்னா போயிட்டு போகுது இது ஹோல் சொசைட்டியே எல்லாருக்குமே இப்படி ஆசை வந்ததுன்னா இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கிறவனுக்கும் படாத பாடுதான் நீ ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறேன்னா அதுவும் கஷ்டந்தான் ஆனாலும் இப்போ ஒட்டுமொத்த சமுதாயமே எல்லாருக்கும் இந்த வந்து என்ன இது இந்த இந்த இந்த இருக்கிற ப்ராப்ளம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரா ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு சில சிஸ்டங்கள்லாம் இருக்குது அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் நம்மளே அதனால் வந்து பிரச்சனை எழுது ஏன்னா பிரச்சனை இல்லாம் சொல்லி அழ வைக்கிறது நோக்கம் இல்லை புரிஞ்சுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியும் எங்கே நம்ம இருக்கோம் எப்படி இருக்கணும் இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா எங்கேயாவது ஒரு இயக்கத்துக்கு போக வேண்டியது ரேகி அப்படின்னு ஒரு இயக்கத்துக்கு போக வேண்டியது ரேக்கி போக வேண்டியது என்னவாது ஒன்று கிரியா போய் அங்க போய் ப்ரோக்ராம் ஒரு வார்த்தை வீட்டிலே புரோகிராம் இருக்குறது நடக்க வேண்டியம் இது ஒரு சாமியாருக்கு வந்து செய்ய வேண்டிய தேவையில்லை ஆக்சுவலாக நம்ம தர்மசாஸ்திரப்படி பார்த்தா ஒரு மட்டமோ சாமியாரோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறத அவசியமே கிடையாது நம்மளுடைய ஒரிஜினல் சிஸ்டத்தை பார்த்தா ஏன்னா எவ்வரி ஹவுஸ் இஸ்ஸே ஆசிரமம் எவ்வரி வீடு ஒரு ஒரு வீடும் ஆசிரமம் அம்மா அப்பா தான் குரு அப்படி இருந்த ஒரு கலாச்சாரம் இதனால இப்போ என்னன்னா அம்மா அப்பாவுக்கே சரியா தெரிய மாட்டேங்கிறது சொல்லப்போனால் அவங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு வேற பையனுக்கு சொல்கிறாங்க ஞான தீபிக்காலம் பார்த்துக்கப்பா அங்கேயே இருந்துடாத சாமியார் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன் சாமியாரே சாமியார்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் இந்த தர்மம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிற போது நம்மெல்லாம் ரொம்ப பாகியசாலிகள் நம்ம பிறக்கிற போதே நமக்கு லைஃப் எப்படி வாழணும்னு சொல்லி ப்ரோக்ராம் இருக்கப்பா கவலையே கிடையாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் முக்கியமான பாயிண்டா சொல்றேன் சோர்ஸ் ஆப் ஹாப்பினஸ் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற சொசைட்டியோட நம்மளும் நமக்கும் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் தப்பா தான் புரியும் ஆனால் நம்ம பெரியவங்க சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எதுங்கிறாங்க தர்மம் தான் சந்தோஷத்துக்கு இன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றது இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க இன்பமாக இருப்பதற்கு காரணம் அறமே அப்படின்னு சொன்னோம் என்னவோ பாஷையை மாற்றி போட்டாலாவது தர்மம் வரட்டும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் தர்மத்தை மா தர்மம் வரட்டும்பாங்க இப்போது இந்த திட்டங்கள்லாம் நமக்கு பெரியவங்க போட்டு கொடுத்துருக்கிறது நாம் செய்த புண்ணியம் எத்தனையோ நாட்டில் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை முறை இல்லாததுனால அவனுக்கு அதுவும் பிறப்பிலையே இல்லாதனால இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு அதுக்கு உயிர் வந்துடும் இப்போ நீங்கள் எல்லோரும் வீ நம்ம எல்லோரும் இன்னும் மோசமாக போகல நம்ம நாடுன்னு அவ்வளோ மோசமாகாது இப்போ உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது பழக்கம் இருக்குது எல்லாம் இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு அது புரியாமல் இருந்தால் கூட இப்போ புரியும் அதுக்கு உயிர் வந்துடும் நீங்கள் அதை பின்பற்ற முடியும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பே இல்லை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றுக்கு விளக்கம் பெறுகிறீர்கள் அவன் வந்து கேட்குறதே முதல்லையே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அது அதனால் அவனுக்கு ஏ கல்ச்சரில் அதை புரிய வைக்கிறது நமக்கே ரொம்ப கஷ்டம் கடைசியில் நாம் மாறிவிடுவோம் அவன்கிட்ட உபன்யாசம் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட பேசி நான் வந்து நான் என்னோடய இதுக்கு உங்களை புரிய வச்சிட முடியும் வெளிநாட்டுக்கு போனேன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே அவமயமாக நான் மாறிடுவேன் ஏன்னா அவனுக்கு இருக்கிற தகுந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக அப்படி இப்படி எனக்கு ஏ சொல்லி கடைசியில் பரவாயில்லப்பா ஏதோ பண்ணு ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரேன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவோம் வேறு வழியில் அதுக்கே அவங்க எவ்வளோ இதாக இருக்காங்க பாருங்கள் ஹரே கிருஷ்ணாண்டி இஸ்கான் இந்த ஒரு இதுக்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இத்தனைக்கு அவங்களுக்கு ஒன்றும் பேக்ரவுண்டு கிடையாது நம்மள மாதிரி கல்ச்சரல் பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் ஒரு நீக்ரோ வந்து ரொம்ப பரமஸ்ர்தா பக்தியோட ஜுகு பீச்சில் வந்து கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் நீக்ரோ நமக்கு கூட அவ்வளோ நம் ஸ்ரத்தா பக்தி இருக்காது அந்த கிருஷ்ணருக்கு அவர் பூஜை பண்ணுறதை பார்த்தா கிருஷ்ணர் நேரில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கு ஜுகு பீச்சில் பாம்பேயில் நான் போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ணர் விக்ரகத்துக்கு ஒரு நீக்ரோ பூஜை பண்ணுறாரு அப்படியே அவருக்கு ஊட்டிடுவார் போது சாப்பாடை அப்படி ஸ்ரத்தா பக்தி இப்படி பூஜை பண்ணுறாரு அவங்களுக்கு கல்ச்சரல் பேக்ரவுண்டு இல்லாதவங்களுக்கே ஆக்சுவலாக நீ இருக்கு அது வேற விஷயம் பேக்ரவுண்டு இல்லாதவங்களுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருக்கிற நமக்கெல்லாம் எவ்வளோ சுலபம் சொல்லப்போனால் நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கல்ச்சரைக்கு நினச்சி நமக்கு ஒரு பெருமிதம் ஏற்படும் ப்ரவுடு வரும் பாரதியார் பாடின மாதிரி நம்ம பாடுவோம் அந்த சந்தேகமே இல்லை பாரதியாரோட பாட்டு மாதிரி பாருக்குள்ளே நல்ல நாடுங்கிற பாட்டை பாடுறபோது அதுக்கு ஒரு உயிர் இருக்கும் சந்தேகமே கிடையாது அப்போ தர்மத்தை பற்றி சொல்கிற விஷயத்தில் ரெண்டாவது என்ன சொல்கிறேன் நம்முடைய கடமைகளும் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படும் அப்புறம் மூணாவதாக நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா நம்முடைய பாவனைகளுக்கும் தர்மம்னு பேர் பாவனைகளுக்கும் தர்மம்னு பூமியை வந்து தெய்வமாக நினைக்கிறோம் காலையில் எழுந்தவுடனேயே பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்புறம் வந்து யாரை பார்த்தாலும் கடவுளுடைய வடிவம்னு நினைக்கிறோம் ஐயப்பசாமி மாதிரி இல்லை ஐயப்ப சாமியெல்லாம் ஒரு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க சாமியாச்சும் பையனாக இருந்தாலும் அப்பா வந்து பையனையே வந்து சாமி எந்திரிங்க சாமி நேராட்சி சாமி குளியிங்க சாமி அப்படிங்கிறார் யார பையனை பார்த்து எல்லாருமே சாமிங்கிறாங்க வீட்டில் மனைவியும் கணவனை சாமி தான் நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல சாஸ்திரத்தில் வந்து சுவாமின்னாலே கணவன் தான் பழைய சினிமாவெல்லாம் பார்த்துக்கலாம் தேவி சினிமாவில எல்லாம் வரும் இந்த உண்மையிலே தர்மம் அது கணவன் அதுக்கு மனைவியை பார்த்து பேரை சொல்றது காட்டில தேவின்னு சொல்றது எவ்வளவு தேவினா என்ன தேவ ரூபிணி பிரகாசம் பொருந்தி அர்த்தம் உண்மையா போய் சொல்லிடணும் தேவி சுவாமி உண்மையில நம்ம தர்மம் தான் பாருங்களேன் மனைவி பேசிக்கிறதே வந்து உயர்ந்த பாவனை ஒவ்வொரு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடவுளாகவே நம்ம சாஸ்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு தம்பதிகளும் லட்சுமி நாராயண ஸ்வரூபம் இன்னைக்கும் கர்மங்கள்லாம் சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு அதனாலதான் நீங்க பார்க்கலாம் இந்த பிராமின் வீட்டு கல்யாணத்தில் எல்லாம் மாப்பிள்ளைக்கு பாதப்பூஜை பண்ணுவாங்க மாமனார் வந்து பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை ஒரு சீட்டில் உட்காந்து வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணுவார் காலை கழுவுவாங்க மாமியார் வந்து காலைல தண்ணி விடுவாங்க இது ஒன்றும் கேவலம் கிடையாது நம்ம பாவனை அது தர்மம் இது நம்ம வந்து பாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காலை கழுவ வேண்டியது தலை விதி அப்படிங்கிறோம் தலை விதி இல்லைப்பா உயர்ந்த பாவனை பரமோத்தமமான பாவனை அவன் வந்து மகாவிஷ்ணு ஸ்வரூபம் ஐஏஎஸ் படிச்சிருப்பான் இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துலையா படிச்சிருப்பான் ஏதோ படிச்சிருப்பான்னாலும் கூட மகாவிஷ்ணுஸ்வரூப வரம் தியாகாமி ஆவாகயாமி பூஜையே இருக்கு மகாவிஷ்ணு ஸ்வரூப இதனம் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய இதம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காலை கழுவி காலுக்கு சந்திரங்குங்க புஷ்ப புட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தானம் பண்ணுறது கன்னியாம் கனகசம்பண்ணாம் சருவாலங்கார பூஷிதாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தானம் பண்ணுறது எல்லா ரிச்சுவலும் இருக்குது ஆனால் இப்போ மற்றவங்க அம்மா அப்பாவை கும்பிடுறாங்க பாத பூஜை பண்ணுறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையவே மாமனார் பாத பூஜை பண்ணித்தான் தானம் பண்ணணும் சந்தேகமே கிடையாது இதெல்லாம் ஆட்டிடியூட்ஸ் ஆல் ஆட்டிடியூட் சுவாமியை பார்க்குறோம் சுவாமியை பார்க்கற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுவாமிங்கிறது வெறும் மாம்ச பிண்டம் இல்லை இவர் நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்கிறார் நல்ல காரியங்களை செய்கிறார் எப்பவும் கடவுளையே நினைக்கிறார் அவரை நமஸ்காரம் பண்ணுறது நமக்கு புண்ணியம் சுவாமி வேற கடவுள் வேற இல்லை அப்படிங்கிற பாவனை தானே நம்ம சாஸ்திரங்கள் இல்லை சன்னியாசம் போது சன்னியாசம் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் இருக்குது யாருக்கு சன்னியாசம் ஆசிரமம் கொடுக்குறோமோ அந்த ஆசிரமத்தை மேற்கொள்ளுகின்றவர்களை ஆசிரமம் கொடுக்குற குரு நமஸ்காரம் பண்ணுறார் எந்த கல்ச்சரில் பார்க்க முடியுது இருக்குறது வடிவமா பார்க்கிறோம் நதியை வந்து காவேரி மாதா கங்கா மாதா வெறும் தண்ணியா நினைக்கிறதுல என்ன இருக்கு வட்டுக்க பிரம்மச்சாரி பூஜைன்னு பிரம்மச்சாரி பூஜை இருக்குது கன்னியா பூஜைன்னு இருக்குது சுவாசினி பூஜைன்னு இருக்குது எல்லாத்துலையும் ஆளையே உட்காத்தி வச்சு பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணி அவங்க கையிலேருந்து பிரசாதம் வாங்கிக்கிறோம் காஞ்சி மட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாக பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தீபாராதனை காட்டி அதை சங்கராச்சாரியம் ஒத்திக்குவார் அந்த புஷ்பத்தை கொடுத்த உடனே கண்ணில் ஒத்திப்பார் அதெல்லாம் பாவனை இப்போ நம்ம சங்கராச்சாரியம்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க பூஜை பண்ணதை அந்த ஆட்டிடியூடு வந்து சொல்ல முடியல என்னால வர்ணிக்கவே முடியல வெரி குட் எல்லாமே நம்ம வந்து நல்ல நல்ல பாவனைகளை உள்ளத்தில் வளர்த்தி கொண்டார் ஆனந்தத்தை கொடுக்கிறது பொய் பேசாமல் இருக்கிறது இன்னொருத்தர் துக்க துன்பப்படுத்தாம இருக்கிறது புறாமப்படாம இருக்கிறது பேராசப்படாமல் கர்வப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் தர்மம் ஆத்ம குணங்கள்னு எட்டு சொல்கிறார் அது மனுஸ்மிருதியில் இருக்கு எடுத்த உடனே முதல்ல அஞ்சாறு ஸ்லோகத்திலே வந்துடுது இதான் பார்த்தேன் ஞாபகம் அஷ்ட ஆத்ம குணாக இந்த குணங்கள் எல்லாம் தர்மங்கள் இப்போ எத்தனை சொல்லிட்டேன் தர்மங்கிறது பாருங்கள் ரிச்சுவல்ஸ் டியூட்டிஸ் அப்புறம் ஆட்டிடியூட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் தர்மம் இதுக்கு நமக்கு லைஃப் போருமா போராது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சாலும் நமக்கு இது பூர்த்தி ஆகாது நமக்கு வந்து இந்த தர்மசாஸ்திரத்துல நமக்கு ரொம்ப பிடிப்பு வரும் நீங்க இதை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க அப்புறம் உங்கள் லைஃப்ல கான்ஃப்ளிக்டே கிடையாது நான் இன்னைக்கு கேரண்டி கொடுக்குறேன் தர்மசாஸ்திரத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் குழப்பமே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க தர்மமே குழப்பமா அது சரியா தர்மத்தை கடைபிடிச்சு பார்க்குறவனுக்கு தான் தெரியும் தர்மத்தை நன்றாக கடைபிடிப்பவனுக்கு குழப்பங்களை எவ்வாறு தீர்க்கணும் தீர்க்க வேண்டும் என்ற தெளிவு உண்டாகுமே தவிர ஒரு நாளும் குழப்பங்கள் வளராது நமக்கு கான்ஃபிலிக்டே கிடையாது என்ன பண்ணணும் கான்ஃப்ளிக்டே இல்லை காரம்பரை எழுந்துட்டேன் என்ன பண்ணணும்னு கான்ஃபிளிக்டே கிடையாது வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா வந்து கடை வேலை வர வரைக்கும் ஏதோ இறைவன் திருநாமத்தியாக சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா வேலை கிடைக்கல வாஸ்தவம் தான் ஏன் நாட்டில் எத்தனையோ ஏரியா சும்மா கிடைக்கு நான் வந்து பண்ணிட்டு போகிறேன் வேலை வாய்ப்பு இல்லை நான் செய்கிற வேலைக்கு பணம் தான் பிரச்சனை இப்போ இப்போது எல்லாருமா சேர்ந்து மனசு வச்சா நினச்சு மனசு வச்சா கங்கையை காவிரியோடு மண்வெட்டியில் ஒரு வெட்டு வெட்ட முடிஞ்சு போச்சு அதை பத்தி சொல்ல மாட்டான் சொல்லிட்டா இப்ப நான் சொன்னா அரசியல பேர் வந்து எப்படியாவது வழி பண்ணிருந்தோம் நினைச்சிருவாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து நினைச்சா இதுக்கு ஒன்றும் இயக்கம் வேண்டாம் பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து நினச்சா மனசு வச்சா ஒரு க்ஷணத்தில் எல்லாம் பிடிச்சு ஆனால் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நான் வேலை செய்கிறது காட்டிலும் வேலைக்கு வந்த உடனே வேலை இல்லைன்னு வருவார் வந்த உடனே எவ்வளோ கொடுப்பீங்கன்னா நீ முதல்ல வேலை செய்யப்பா பார்க்கலாம்ண்ணா இல்லை முதல்ல நீ எவ்வளோ கொடுப்பீங்க தெரிஞ்சால் தான் வர்றது அப்போ யோசிப்பேன்னா அதுதான் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுறேன் நான் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் சரி மலாம் அல்றதாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் குரு சித்மவன் வந்து செப்டிக் டேங்க்குள்ளே இறங்குவார் செப்டிக் டேங்க்குள்ளே இறங்கி பக்கெட்டில் எல்லாம் நாங்களும் இறங்குவேனான்னு தெரியல நான் இறங்கினா இறங்கிடுவேன் ஒன்றும் கஷ்டமில்லை வந்து செப்டிக் டேங்குக்குள்ளே இறங்கி பக்கெட்டில் மோந்த எடுத்து பையங்க டாய்லெட் இது ஸ்கூல் பாய்ஸ் டாய்லெட் சித் சாதாரண ஆள் இல்லை சி சுப்பிரமணியம் இருந்தார் அவருக்கு சொந்த சித்தப்பா ஆனால் வந்து அவ்வளோ பெரிய குடும்பம் நல்லா இதுல பிறந்தவர் தான் ஆனால் அந்த மாதிரி டிசிப்ளின்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது எதுக்கு சொல்றேன்னா அவர் எதையுமே உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ நினைச்சதே கிடையாது அதனால தர்மம் தான் தர்மோ ரக்ஷதி ரட்சிதா தர்மையேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மத்தை காப்பவனை தர்மம் காக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா ஏதோ பைசா தானம் பண்ணுறது இல்லை இதெல்லாம் அனுஷ்டிக்கிறது தர்மத்தை கடைப்பிடிப்பவனை தர்மம் காக்கும் தர்மத்தை கொல்லுபவனை தர்மம் கொன்றுவிடும் தர்மையேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா இதுக்கு நிறைய திருக்குறளில் பிரமாணம் இருக்கு நான் பிறகு நான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஈஸ்வரஹா मूर्ति भेद विभागिने व्याप्त ओम शांति மேதி மூதவி வோமவத் शांति நம ஓம் ஹரி ओम शांति